வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று முப்பதாயிரம் துருக்கி நாட்டினரை கொன்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு புரட்டாரிக்காவில் ஸ்பெயின் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஹேர்மன் ஹலரித் என்பவர் கால்குலேட்டர் கனிப்பானுக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏர்ல் ஓவிங்டன் எனும் விமானி முதலாவது விமான தபால் சேவையை மேற்கொண்டார் அமெரிக்க தபால் துறை சார்பாக அவர் இந்த பணியை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹெஜாஸ் மற்றும் நெஜிட் ஆகிய இரண்டு மன்னராட்சி நாடுகள் இணைந்து சவுதி அரேபியா என்ற புதிய நாடு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி தமிழ் அரசியல் கைதிகள் சிறையை உடைத்து தப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை கொழும்புவில் தேசிய இயற்கை வரலாற்று நூதன சாலை பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இணைய உலாவி வெளிவந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹெய்த்தியில் சூறாவளி மற்றும் வெள்ளம் காரணமாக ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நெப்டியூன் கோல் French வானியலாளர் ஒர்பெயின் ஜோசப் மற்றும் British வானியலாளர் ஜான் ஆடம்ஸ் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாசாவின் சர்வேயர் இரண்டு சந்திரனின் கோர்பனிகஸ் என்ற இடத்தில் மோதியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டு குப்லாய்கான் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு யோகான் ஃப்ரான்ஸ் என்கே ஜெர்மன் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஹரி சிங் ஜம்மு ஜம்மு காஷ்மீர் சுதேச சமஸ்தானத்தின் இறுதி டோக்ரா குல மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு எஸ் குலேந்திரன் தென்னிந்திய திருச்சபையின் யாழ்ப்பாணத்தின் முதலாவது ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம்தாரி சிங் திங்கர் ஹிந்தி கவிஞர் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அசிமா சேட்டர்ஜி இந்திய வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கு அழகிரிசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மது மலையாள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நவநீதம் பிள்ளை தென்னாப்பிரிக்க நீதிபதி முன்னாள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமார் சானு இந்திய பாடகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷோபா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மொயின் கான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரதி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேல் போட்ரோ அர்ஜென்டினா டென்னிஸ் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உர்பெயின் லெவரியே பிரான்ஸ் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிக்மெண்ட் பிராய்டு ஆஸ்திரிய மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பி யூ சின்னப்பா தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி டபுள்யூடபிள்யூ கண்ணங்கர இலங்கை சிங்கள அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயசாமராஜா உடையார் மைசூர் சமஸ்தானத்தின் கடைசி அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா துரைரத்தினம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு மஞ்சு பாசினி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு சில்க் சுமிதா தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மன்சூர் அலிகான் பட்டோடி இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அஸ்வினி தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தயானந்த சரஸ்வதி இந்திய ஆன்மீக குரு இந்நாளின் சிறப்புகள் பெரும் இன அழிப்பு நினைவு தினம் லித்வேனியா நாட்டில் இது அனுஷ்டிக்கப்படுகிறது சவுதி அரேபியா நாட்டின் தேசிய தினம் ப்ரூனை நாட்டின் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே